ஒரு மனிதர் பள்ளி வாசலில் நாங்கள் எங்கிருந்து இஹராம் கட்ட வேண்டும் என கேட்டார் அப்போது நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் மதினா வாசிகள் துல் என்ற இடத்திலிருந்தும் ஜுஹ்பா என்ற இடத்திலிருந்தும் நஜித் வாசிகள் கர்ணு என்ற இடத்திலிருந்தும் இஹ்ராம் கட்ட வேண்டும் என்று பதில் கூறினார்கள் யமன் வாசிகள் எலம் என்ற இடத்திலிருந்து இஹ்ராம் கட்ட வேண்டும் என்றும் நபிசல்ல வணிக செல்லும் அவர்கள் கூறியதாக சிலர் கருதி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரிடமிருந்து இந்த வார்த்தை வந்ததாக எனக்கு தெரியவில்லை